பௌர்ணமி அன்று நிலவை அவர்கள் பார்த்தார்கள் நிச்சயமாக நீங்கள் உங்கள் இறைவனை இந்த சந்திரனை பார்ப்பது போல் பார்ப்பீர்கள் அவனை பார்க்கும் விஷயத்தில் உங்களுக்கு எந்த இடையூறும் இருக்காது சூரியன் உதயமாக முன் உள்ள சுபத் தொழுகையையும் அது மறையும் முன் உள்ள அசர தொழுகையையும் நீங்கள் தொழுது கொண்டு வாருங்கள் அதாவது பேணி வாருங்கள் என்று நபிசல்லும் அலகில அவர்கள் கூறினார்கள் புகாரி ஐந்து முஸ்லிம் ஆறு மற்றொரு அறிவிப்பில் பதினான்காம் நாள் இரவில் சந்திரனை பார்த்தார்கள் என்று